அலுசல்லாம் அவர்கள் இஷா தொழுதார்கள் பின்னர் வீட்டிற்கு வந்து நான்கு ரகாத்துகள் தொழுதார்கள் பின்னர் தூங்கி எழுந்தார்கள் நான் சென்று அவர்களின் இடப்புறம் என்றேன் என்னை தமது வளப்புறமாக்கினார்கள் ஐந்து ரகாத்கள் தொழுது பின்னர் இரண்டு ரகாத்கள் தொழுதார்கள் அவர்களின் குறட்டை ஒளியை நான் கேட்கும் அளவுக்கு ஆழ்ந்து உறங்கினார்கள் பின்னர் சுபு தொழுகைக்கு சென்றார்கள்